என் படைப்பை போல் படைக்க முயற்சி பவனை விட அனித காரன் யார் அவர்கள் ஒரு எறும்பை படைக்கட்டும் அல்லது அவர்கள் ஒரு விதையை படைக்கட்டும் அல்லது அவர்கள் ஒரு தொழில் ஒதுமையை படைக்கட்டும் ஐந்து ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்று